சுவீ ஜ குரு கந்தர்னுபூதி அருணகிர அனுகிரம் பண்ணி கொடுத்த கந்தரனு நம் குமரா குமரா மூகாச்சம் வள்ளிதேவனா காந்தஸ்மரணம் ஜெய ஜெய சுமோ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 பாசுரம் 29 ஒன்பதாவது இல்லே எனும் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லேபுரி பன்னிருவாகுவில் என் பாகு அதான் வாகு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே இல்லே எனும் மாயில் இட்டன நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லேபுரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே ஏ என்னுடைய அந்த பா மாலைகளை ஏற்று அணிந்து கொள்ளக்கூடிய ஞான ஸ்கந்தனே ஞான சக்திதரா ஞான ஸ்கந்தனே என்னுடைய அபராதத்தை கிரமாபணம் ஒன்று மாயையிலிருந்து ரட்சிக்கணும்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னால சொன்ன ஒரு பாசுரம் என்ன யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை தற்பரமே யானாகி இணை விழுங்கி வெறும் தானாய் நிலைந்து தற்பரமே இப்போ இங்கே சொல்கிறதுல இன்னைக்கு உண்டான பாசுரத்தில் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவேன் செவ்வான் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாது என உடற்பதுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதாளலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே என்னுடைய அனுபவம் சொல்லக்கூடிய அளவில் இல்லை அத அப்படின்னா சொல்லும் தரம் அன்றுன்னா என்னுடைய அந்த அனுபவத்தை வாக்காளெல்லாம் சொல்கிறதுக்கு முடியாது முடியாது இயலாமை முடியாது அது அனுபவித்து தான் தெரிந்து கொள்ளும் முருகாச்சரணம் செவ்வான் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாறு என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அழலால் அறிகின்ற அளால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது சும்மாயிறே சொல்லரா அப்படின்னு ஒரு சொன்னார் அடுத்ததையும் பிரணவத்தை உபதேசம் பண்ணார் தீர்ப்புகள் பாடுன்னு சொன்னார் நாக்கில் வந்து பிரணவத்தை எழுதினார் திருப்புகழ் பாடுன்னு சொல்லிட்டார் வே மயிலூரில் மறு திருப்புகழ் பாடினார் அவர் கொடுத்தார் ஸ்பர்ச தீட்சை அதாவது தீட்சை கொடுத்தார் எல்லா விதத்திலானார் அப்போது சென் சிகப்பாக இருக்கக்கூடிய வானத்தில் அதாவது உதய உதய சூரியனை பார்க்குற போதும் சூரியன் உதயிற போது பார்த்தாலும் சாயந்திர நேரத்தில் மறைகிற போது பார்த்தாலும் அந்த ஆகாசத்தை பார்த்தா அந்த பலவிதமான கலருக்கும் செப் செப்பாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ரூபத்தில் இருக்கக்கூடிய இருந்தே அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் அவருக்கும் முருகனுக்கு தான் தெரியும் அருணகிரி அவருக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட ஞான சக்தி தரனான ஞான பண்டிதன் ஓமையால் எடுத்து காட்ட முடியாத ஒரு அனுபவத்தை ஞான அனுபவத்தை ஆனந்த அனுபவத்தை ஞானானந்த அனுபவத்தை ஆத்மானுபவத்தை அந்த எல்லா மாசு மறு அழுக்கு எல்லா மலங்களையும் நீக்கி தன்னுடைய சுரூப தியானத்தில் சுரூப லக்கணத்தை கொண்டு போய் வச்சுட்டார் அனுபவத்தை அடையராப்பட முடியார் அந்த அனுபவத்தை அடையராப்பட முடியார் அப்படி எனக்கு உணர செய்த அந்த நிலையை அந்த அனுபவத்தை என்ன போலவே அனுபவத்தால் தான் தெரிந்து கொள்ள முடியுங்க மற்றவர்களுக்கு அதை எப்படி சொல்லித்தர முடியும் அதனால தான் சொன்னது முன்னால் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவனுடைய அந்த ஆத்ம விஷயம் அதாவது பர பாரமார்த்திக விஷயம் இருக்கேன் ஆத்த விஷயம் எல்லாம் தனி ஒத்தரால கைடன்ஸ் தான் காப்பிக்க முடிய முடியும் அவரவர்கள் உலகத்து இந்த உலகத்துக்கு தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போக போகிறோம் தனியாகத்தான் போக போகிறோம் டேட்டு ஃபிக்ஸ்டு போர்டிங் பாஸ் கையில் இருக்கு எல்லாம் இருக்கு இன்னும் வந்து இது கால் இல்லை ஃபைனல் கால் வரல அதுக்காக காத்துக்கும் அப்போது எல்லாம் அவரவருக்கு தனியாக தான் போகணும் அந்த அனுபவம் இருக்கு இவருக்கு அந்த கந்த கடவுளால் கிடைச்ச அனுபவம் வசத்தி வசத்தியார் வசத்திய அஸ்து வசத்திய அஸ்தியு அதுதான் விடாமல் வந்து சொல்லிண்டே இருக்கேன் எத்தனை சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் சொல்லுவேன் என்ன வேறு ஒன்றும் தெரியாததுனால அது கடையாக சொல்லிடுவேன் முருகனும் வசத்தி அனுபவம் அனுகிரகம் பண்ணதும் வசத்தி அவர் அடைந்த அனுபவம் வசத்தி அருணுகிருநாதும் வசத்தி அந்த அனுபவத்தில் அவர் பாடின நம்ம கந்தர் அனுபவத்தையும் வசத்தி ஆச்சாரியில் வந்து ரெண்டையும் சேர்த்து சொல்லுவேன் இல்லையா காமிச்சிருக்கேன் இல்லையா தசஸ்லோகீனும் ஒரு லகு பிரகரணம் தசஸ்லோக்கீனு லகு பிரகரணம் ஆச்சாரியால் பண்ணது சங்கரபகத் பாதால் பண்ணது அதில் கடைசியில் சொல்கிறார் நைக்கம் த அயத்து வித்தீயம் குத்த சாத் நவா கேவலத் நாக்கலேத்வம் நூன்யம் ந அசூன்யம் அத்வைத கதம் சர்வ வேதாந்த சித்திம் ப்ரவீமி அப்போ நான் சேக்கம் தன்னத்து தித்தீயம் குத்த சாது நவா கேவலத்வம் நச்ச அகேவலத்துவம் ந சூன்யம் ந அசூன்யம் அத்வைத கதம் சர்வ வேதாந்த சித்தம் பிரவீமி அப்படிப்பட்ட அந்த சூன்யமும் இல்லை அசூன்யமும் இல்லை எல்லாம் இல்லை முன்னாலே பார்த்தோம் இல்லையா அந்த பதிமூணாவது பாட்டில் மா மாற்றி சொன்னது நடிகன் சொன்ன சேர்த்தே சொன்னம் ரெண்டு அடியோ வந்தது ஒரு அன்று அருண்டு உளதன்று இளதன்று இருள் அன்று ஒளியன்று என நின்றது அதுதான் இப்போ இப்போ சொன்னது எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது என்னதான் ந சூன்யம் ந சூன்யம் அத்வைதகத்வார் கதம் சர்வ வேதாந்த சித்தம் பிரவீமி அந்த சர்வ வேதாந்த சித்தம் ஆச்சாரிகள் சொன்னால் அந்த அதில் ஒன்றும் பேச்சே கிடையாது அப்படி ரொம்ப வேதாந்த சித்தமாக இருக்கக்கூடிய சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் சொல்லப்பட்ட அந்த பிரம்மானுபவத்தை வந்து என் நான் எப்படி சொல்வேன் கதம் பிரவீமி கதம் பிரவீமி எப்படி என்னால் சொல்வேன் அதுதான் இங்கே சொன்னது எவ்வாறு ஒருவருக்கு இசை விப்பது போர்மா ரெண்டும் ஒன்றா இப்போ செய்ய போச்சேன் இப்போ வந்து இந்த ஆச்சாரியால் சம்ஸ்கிருதத்தில் இவ்வளோ தூரம் கரண கந்தல் அது இதில் இவ்வளோ பல விஷயத்தில் பல்ல உடைக்கிறாப்பில் சொன்ன விஷயங்களை தமிழில் சர்வசாதார நாம் உணரவில்லை என்பதுதான் நமது தவறு அவனுக்கு தரும் போய் சேர்ந்துட்டார் அவர் வந்து மாயையில் இந்த பிரபஞ்சத்தில் மாட்டி ஜனன மரண துக்கத்தில் மாட்டி அதனால கதம் சர்வவேதாந்த சித்தம் பிரவீமை அந்த கந்த வேளான ஞானஸ்கந்தன் அந்த அருணகிரிநாதருக்கு பண்ண அனுகிரம் சொல்லி மாளாதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் அடியனுக்கு கிடையாது அடியனுக்கு கிடையவே கிடையாது அடியனை பொறுத்த வரைக்கும் கந்தன் அனுபூதி ஒசத்தியஸ்து அப்போ அந்த அனுபவத்தால் தான் ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டிய முடியும் அறிய வேண்டும் உணர வேண்டும் அறிய வேண்டும்னா உணர வேண்டும் உணர வேண்டும் அதனால் மற்றவருக்கு அதை எப்படி சொல்கிறது சொல்ல முடியாது செவ்வான் உருவில் திகழ வேலவன் அன்று உபாது என உணர்வித்தது அறிவார் அறிகின்றதலால் எல்லா எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதையும் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பே இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீளமான சமாச்சாரம் தான் பார்க்கணும் எப்படி சொல்ல முடியாதே பார்ப்போம் ஞானம் வந்து குரு மூலமாக தான் அடையணும் தீட்சை மூலமாக கொடுக்குறாரு மீன் கொடுக்குறது ஸ்பர்ச தீட்சை முட்டை பொறிக்கிறதே அந்த பறவை ஸ்மரண தீட்சை ஆமை தன்னுடைய குஞ்சுகளை அப்படி பார்த்து சொல்றது நம்ம அருணகிரிநாதருக்கோ என்ன பண்ணார்னா அந்த மீன் மாதிரி பார்த்து ஆமை மாதிரி நினைச்சு பக்ஷி மாலி ஸ்பர்ச தீண்டி அப்படிப்பட்ட கல்லா இருக்கக்கூடிய மனசை தாங்கி குரு உபதேசம் அடைந்தார் யாரே அருணகிரிநாதன் யார் டேந்து முருகன் டேர்ந்து முருகன் அவரை மாற்றிவிட்டார் கஷண மாத்திரத்துல அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி அந்த திருவாத ஊரார்னு சொல்லப்பட்ட மாணிக்கவாச்சகர் திருப்பரந்துரையில் அந்த சிவபெருமான் அந்தன வடிவில் வந்து பாததீட்சை கொடுத்தாரோ எப்படி அவரை மறு ஆனாரோ அப்படி அருணகிராதருக்கு அனுபவம் வந்து அந்த அனுபூத்தி ஆயிடுது அந்த அனுபூத்தியில் தான் இப்படி அப்படியே அப்படி இப்படியும் சொல்லிட்டு இருக்கார் ஆணவ அழுக்கு அந்த ஆணவ போயிடுது அனுபூத்தியாக பார்வையாலேய சக்குஷாலிய அனுபூதியை படைத்தான் ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அது பூத்தி அடைவித்த ஒரு பார்வைக்காரன் யார் முருகன் ஞானஸ்கந்தன் திருவகுப்புலன் அனுபூதியை தவிர முருகன் வேறு எதை பொனிவான் அருணகிரிநாதருடைய இந்த அனுபூதி இருக்கேன் மற்றதோடு நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவு அனுகிரகம் பெற்றது அப்போ எட்டி ரெண்டும் அறியாறு என் செவியில் எட்டி ரெண்டும் மிருவா மிலங்கமென எட்டி ரெண்டும் வெளியா மொழிந்த குரு முருகோனேம் அருணகிரி பெருமானே உங்களுக்கு முருகன் சொன்னதை எப்படிப்பட்டது கொஞ்சம் சொல்லாமா அப்படிங்கிறது அப்படி காம்கிறார் செவ்வான் ஒருவேல் நீ திகழ்வேல் அவன் எவ்வாதன உணர்வித்ததுதான் அவ்வாறு இவ்வாறு அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவேன் இப்படி பார்க்க வேண்டியதில் என்னன்னா இதனால் நாம் அடையக்கூடிய விஷயம் இறைவனை உணர்ந்து கொள்ள இறைவனை உணர்ந்து கொள்ள அதனால உணர்விப்பது அவன்தான் அந்த உணரக்கூடிய தன்மையில் உள்ளதை ஒழியும் மற்றவருக்கு இதை தெரிவிப்பதல்ல அப்படின்னு சிதம்பர சுவாமிகளோடு காமிக்கிறார் நீ காட்ட காண்பதென நெயமுற பொரூரா வாய்காட்டி தற்புதமே யாம் அப்படின்னு காமிக்கிறார்கள் அப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டியது என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்பப்போ ஒருத்தர் தான் அவரவர்கள் தான் அடையணும்னா நம்ம முயற்சி எடுக்கணும் அதற்கு தெரிந்து கொள்ளணும் சுவாமி சொல்வார் எங்கே சுவாமி சொல்வார் இந்த அருணகிரி அதர் அவருக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் கிடைச்சு கொடுத்தோம் அனுகிரகம் முருகன் அனுகிரகம் தான் கொடுத்தோம் சுவாமி என்ன சொல்லுவார்னா இறைவனுடைய அருளை அடைவதற்கும் இல்லை உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் மனுஷனுடைய எஃபர்ட்டு முக்கியம் ப்ளஸ் இறைவனுடைய அனுகிரகம் ப்ளஸ் காலம் என்ன பழுக்கணும் அதுக்குண்டான் இவ்வளவும் ஆகும் ஒரு வாழத்தார் பச்சை வாழத்தார் அது பழுக்கலை கச்சை வாழது வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்தார்கள் அது காமிச்சார்கள் அப்போ பழுத்த வாழத்தார் இருந்தது ரெண்டையும் காமிச்சுட்டு வித்தியாசம் கேட்டார் அப்புறம் கடைசியில் அவர் வந்து அவர் சொல்லிக் கொடுத்தார் சொன்னார் இப்போ இந்த பச்சையாக கச்சையாக இருக்கக்கூடிய வாழத்தார் இந்த மாதிரி பழுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அது அப்புறம் ஒரு மனுஷன் அவமான ஹியூமன் எஃபர்ட் போடணும் அதுக்குதான் இப்ப சொல்லிட்டு இருக்கும் அடியன் சொல்றேன்னா அவருடைய அனுபூதியை பத்தி ஏதோ வளர்றேன்னு வச்சுப்பான் அந்த ஏற்கனவே சொல்லிட்டேன் ஹண்ட்ரடு பர்சன்ட் வளரல் அது ஜல்பம்னு பேரு சஞ்சல்பம் நன்றாக முருகனை பற்றியும் அருணகிரிநாதரை பத்தியும் குரு ஆசான் இவர்களை பற்றியும் சொல்லிட்டு இருக்கும் அது அடியார்கள் மற்ற முருகன் அடியார்களுக்கு உத்தேசித்து சொல்றோம் அப்போ இது முரு அனுகிரகம் ஆமா கண்டிப்பா எனக்கு அடியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்க சுவாமி அனுகிரகம் உண்டுக்கார் ஞானஸ்கந்தன் குலதெய்வம் அவன் வந்து கையில் இக்ஷு தண்டம் கையில் வச்சுட்டு இருக்கார் அவன் வந்து அவனுடைய அணுக்கணும் இல்லைன்னா அதை சொல்ல முடியுமா அதனால் எப்படி ஆச்சாரை காண்பித்தாரோ கதம் பிரவீமின்னு சொன்னாரோ அதுதான் இவர் சொல்கிறார் ஒருவருக்கு எவ்வாறு இசைவிப்பதுன்னு சொல்கிறார் அதனால் அதை முடிஞ்சிருப்பார் பொழிப்பா அதனால் ஒருத்தர் அவர் தெரிஞ்சு கொள்ள வேணும் வந்து பொரட்டி புரட்டி அர்த்தமும் அதனுடைய பொழிப்புரை கருத்துரை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் அதனுண்டான இதெல்லாம் அதுக்குண்டான மற்ற விஷயங்களும் எடுத்து காட்டு காமிக்கணும் செவ்வான் உருவில் திகழ்ன செம்மியான இது சாயந்திர வேலையில் இருக்கக்கூடிய ஆகாசம் இப்படி இருக்கோ அப்படி சக்க சவையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஞான ஸ்கந்த ஸ்கந்த தரனாக இருக்கக்கூடிய நான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஒவ்வாத இந்த உபதேசத்துக்கு நிகராத ஒன்றும் இல்லை ஒப்பார் மீட்கார் இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஒப்பில்லா பெருமான்னு சொல்லுவார் உப்பில்லா பெருமானாகிட்டார் அப்படியும் இந்த உபதேசத்துக்கு திறந்த மாதிரி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ற மாதிரி அது என்ன பிரம்ம அனுபவம் ஞான அனுபவம் அதை அனுகிரகம் பண்ணார் அருள் கொடுத்தார் அப்படி உணர்வித்ததெல்லாம் தெலுங்கோ இதை வந்து வாயால் சொல்றது இல்லை சும்மாயிரு சொல்லறேங்கிறது வாயால் சொன்ன மாதிரி இருக்காருக்கு இல்லையா அதுதான் பின்னால் ஆய பல விஷயங்கள் சொன்னோம் அந்த பாசமும் அடுத்த பாசமும் சொன்ன உயர்ந்த பாசுரங்கள் அப்படியும் உபதேசத்தால் உணர்த்தின அந்த சுவானுபூதி அவரவர்கள் சுவானுபூத்தினா அவர்கள் அடையக்கூடிய அந்த அனுபவம் அதுதான் படியன்தான் என்னுடைய அனுபவத்தை சொன்னோம் நீங்க சுவாமி சேர்த்து சொன்னே அடியனுடைய சமாச்சாரம் அது வந்து மற்றவர்களுக்கு வந்து எப்படி சொல்ல சொல்ல முடியாது சொல்றதுக்கு இல்லை முடியாது தெரியாது தெரியாது தெரியாது அப்படி அவ்வாறு அறிவார் அறிகின்றதாலால் அவரவர்கள் உபதேச முறையிலும் தங்களுக்குள்ளேயும் உள்ளுணர்வார் அதான் அறிவதுங்கிறது இந்த எல்லாமே பிரம்ம விஷயத்தை பொறுத்த எல்லாம் தெய்வ விஷயத்தை பொறுத்தையும் அவரவர்கள் உள் உணர்வு உணர் உணர்வு தான் அறிவதில்லை அது ஞானத்தின் அது பிரம்மம் பிரக்யானம்னு ஒரு மகாவாக்கியம் இருக்கு அதாவது ஞானமே இறைவன் அப்படின்னு சொல்வது அதுதான் அந்த மகாவாக்கியம் மாற்றி தான் சொல்லுவேன் அப்போ அந்த உணர்வு அதுதான் அந்த ஞானம் சொல்வது உணர்வு உள் உணர்வு அது உணர்வதல்லாமல் ஒருவருக்கு எவ்வாறு இசைப்படும் இது மற்றவருக்கு எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியும் முடியவே முடியாது அதுதான் சொல்கிறார் அப்படிப்பட்ட செம்மையான ஞானவான ஞானஸ்கந்த ஞான சக்தி தரனாக இருக்கக்கூடிய ரூபத்தோடு விளங்கக்கூடிய அந்த வேலாயுத சொந்த கடவுளான கந்த கடவுள் அன்னி கூறுனா குரு ரூபமாக வந்து எனக்கு உபதேசம் பண்ணி உணர்த்திய அந்த சமானம் இல்லாத அதுக்கு சமானமும் ஒப்பார் மிக்கார் அதுக்கு சமமாக இல்லாத சுவானுபூத்தியான ஞான அனுபூத்தியையும் எனக்கு இந்த முறையில் தான் உணர வேண்டும் தரும் இதை இத்தன்மை தி வெறும் எப்படி சொல்ல முடியும் முடியாது அதுதான் இதனுடைய விஷயம் அப்போ ஆகாசத்தில் மேற்கு பக்கத்தில் பார்த்தா தெரியும் அந்த கதிரவனுடைய அஸ்தம காலத்தில் இருக்கிற போது சக்கச்சவையில் இருக்கும் அப்படி இருக்கிற கூட அழகாக இருக்கக்கூடிய முருகன் அந்த இதை சந்திர உதிக்கிற போது பார்த்தா தெரியும் அது எப்படி இருக்கோ அது வந்து வேல்மாரி காட்சி பலபலாண்டுக்கு அப்படி இறைவனுக்கு ஓமை சொல்ல முடியாது அவன் வந்து ஓமை இல்லாதவன் ஒப்பான மிக்க வஸ்துவே கிடையாது அப்படிப்பட்ட அந்த பரம்பூரில் நேரில் தரிசித்தார் யார் அடிகளார் அருணகிரி அடிங்களார் தரிசிக்காத நமக்கு அறிவிக்க நினைக்கிறார் அதனால் தெரிந்தத கொண்டு தெரியாத சொல்கிறார் அந்த அவருடைய நிறம் இப்படி இருக்கு இப்படி இருக்கு செப் சகப்பாக இருக்குது அப்படின்றார் அப்போது சிவபெருமான் வந்து பகல் மாதிரி விபூதி வைசின்னு பார்த்தோன்னா அப்படியே வெள்ள விளையர்ன்னு இருக்கார் அவர் உமாதேவியார் பார்வதி பசுமையாக இருக்கக்கூடிய மரக சக்தி இருக்கார் நடுவில் செவந்த மாறியிருக்கார் வேலவன் அதுதான் இதை சோமாஸ்கந்த மூர்த்தியாக பார்க்கலாம் சோமாஸ்கந்த மூர்த்தியும் ஏலவார் குடல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேல் நடுவரும் பான்மை ஞாலமேலூரும் இரவோடு பகலுக்கும் நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாருக்கும் கந்த புராணத்தின அப்படி சொல்கிறார் செவ்வான் வந்து வெளியில் புறக்கண்ணால் பார்க்கக்கூடியது பூதவானம் அகக்கண்ணால் பார்க்கக்கூடியது ஞானம் ஞான ஆகாசம் அந்த ஞான ஆகாசத்தில் தான் முப்பத்தி ஆறு தத்துவத்துக்கு அப்பால் பட்டு இது வந்து சைவ சித்தாந்தம் பிரகாரம் இந்த சங்கேயுகம் மற்றதெல்லாம் வைஷ்ணவ சம்பந்தமாக பார்க்குற போது இருபத்தி தத்துவம் இருபத்தி அஞ்சாவது புருஷன் இருபத்தி பரமாத்மா அப்படின்னு காமிக்கிறது இருபத்தி பகுதி அப்படி இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இருபத்தி நாலு கொஞ்சம் மாற்றி கீர்த்தி சொல்லுவா அந்த நேரத்தில் ஆனால் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது சைவ சித்தாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிவ தத்துவம் வித்யா தத்துவம் அப்புறம் இப்படியெல்லாம் இருக்கும் நிறையா இருக்கும் சரியா அப்போது இதெல்லாம் எல்லாம் இது அதாவது இதால் அதாவது நேராக புரிந்து கொள்ள முடியாது அதெல்லாம் தத்துவங்கள் அப்படி இருக்கக்கூடியது பரவழி வெட்ட வழி ஞானாகாசம் சிற்பர சிற்பர சிதம்பரம் இப்படி வார்த்தைகளால் தான் வார்த்தை ஜாலம் தான் எல்லாம் அப்படிப்பட்ட சிலா காசத்தில் தான் இதை தெரிந்து கொள்ளணும் எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கெல்லை அவ்வாறு அருட்சைவன் ஆதி அரன் தானும் ஒவ்வாத மன்று மன்றுள் உமை காண ஆடிடம் செவ்வா நிர்செய்யுடர் மாணிக்கம் திருமந்திரத்தில் சொல்றார் திருமந்திர ஒரு ஒரு பா இதை பாட்டை செய்யலே போனோம் அப்படியும் ஆனந்த நடராஜன் எப்படியும் காண்பிக்கிறார் அப்படி தபஸ் பண்ணார் அருணகிரிநாதன் எப்போது முன்னாள் சொன்னார் இல்லையா உமா இரு சொல்லற தபஸ் பண்ணார் ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு வயசான கோலத்தில் வந்து அனுகிரகம் பண்ணிக்கார் வந்து டைரெக்டாக லிங்க் பண்ணியெல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் சரித்திரமெல்லாம் இல்லை அப்படி அதுக்கப்புறம் தபஸ் பண்ணார் அருட்குருவாக தோண்டினார் முருகன் செக்கச்சவங்கிற அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய திருமணியோடையும் அப்படி ஞான சக்தியார வேளாயத்தை வச்சுட்டு அப்போ பரஜானத்தை கொடுத்தான் உபதேசத்தால் உணர்த்தினான் அவரோட அந்த அத்வைதமான அத்வைதமான அந்த ஞான ஆனந்த இதத்த அனுபூத்தியை கொடுத்தான் அவனோட கலந்தான் அதுதான் ஏற்கனவே சொன்னால் ஒன் ப்ளஸ் அருணகிரிநாதர் ஒன்று சுப்பிரமணிய சுவாமி ஒன்று ஈக்குவல் டு சுப்பிரமணிய சுவாமி அந்த அனுபூத்தி ஆகிடுத்து அப்போ அருணகிரிநாதர்ங்கிற தனி ஐடென்டிட்டி இல்லை ஐடென்டி லாஸ்ட்டு ஐடென்டிட்டி டு பி லாஸ்ட்டு ஐடென்டி சட்டலே டு பி லாஸ்ட்டு ஐடென்டிட்டி ஷுட் பி நெவர் பி தர் அப்போ ஞானமான ரூபமான முருகன் அப்படி அந்த பெருமாள் கரத்துல இருக்கான வேல் ஞான வேல் அதை திகழ் வேலன் காமிக்கிறார் மணிவாதகத்திற்கும் திருப்பரவுந்திரல் இதே மாதிரிதான் அனுகிரகம் பண்ணார் இறைவன் பரமேஸ்வரன் அப்படி மின்னிய தூவழி மேதக்க செவ்வொழி அப்படின்னு காமிக்கிறார் திருவ திருவம்பாவும் சொல்றாரு செந்தடல் பொறை திருமேனியும் காட்டியும் அப்படி அன்று ஒவ்வாததென உணர்வித்ததன் அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் தட்டே அது அவருக்கு தான் தெரியும் தனக்கும் முருவனுக்கும் மட்டும் தெரிந்த நாள் அப்போ அருணகிரிக்கு உபதேசத்தால உணர்த்தினார் அது உரையற்றவான் பொருள் வாக்கு மனமும் இல்லாத இடத்துல வாக்கு மனம் இறந்த இடத்துல நிகழ்வு இந்த சாஸ்திர ஜானம் இல்லாத சாஸ்திர ஜ்யானம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திர ஜ்யானம் இல்லாது அனுபவ ஜ்யானம் அதெல்லாம் ஞான விஜானம் செய்யணும்னு பாகத்தில் போகிறோம் ஞான விஜயான செய்கிறோம் அப்படியும் அந்த சாந்தத்தின எல்லாம் அடங்கி அதில் பார்க்கக்கூடிய எல்லாம் அடங்கி அது மட்டும்தான் இருக்கும் மாயையும் தாண்டி பெற்கத்தையும் தாண்டி அப்போது உரையா விழ உணர்வ இழ உளமகிழ முணமவிழ உயரவிழ உளப்படியை உணருமவர் அனுபூதியானதும் அப்படி குரு முருகன் வந்து வந்து அனுக அனுகிரகம் பண்ணதே அது அனுபவத்தை கந்தர அலங்காரத்திலையும் பார்க்கணும் அப்படி சொல்கிறார் அப்படின்னா நிறுத்தம் அப்போது இந்த ஒரு அல்ஃபோசம் மாம்பழம் இல்லை மால்கோவ மாம்பழம் இல்லை அல்ஃபோன்சம் பாதிரி மாம்பழம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அந்தந்த சீசனில் ஜூலை ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்போது ஒருத்தன் சாப்பிட்றான் அப்போ சாப்பிடாத பழம் எப்படி இருக்குங்கிட்ட ரொம்ப இருக்கு ரொம்ப இருக்கு மதுரமாக இருக்குங்க கல்கண்டு இனிப்பாக இருக்கேன் எப்படி கிணிப்பினா எப்படி அப்படின்னா நீ சாப்பிட்டு பாருப்பா தெரியும் அப்படின்னு அவனை வந்து அந்த மாம்பழத்தை கொடுக்குறோம் இல்லை கல்கண்டை கொடுக்குறோம் சாப்பிட்டு பார்த்தோம் அப்போது இந்திரியங்கள் மனசு புத்தி சித்து எல்லா காம்ப்ளக்ஸும் தாண்டி பிஎம்ஐ காம்ப்ளக்ஸ் தாண்டி பாடி மைண்டு இன்டெலக்ட் காம்ப்ளெக்ஸ் தாண்டி அகங்காரத்தை தாண்டி இருக்கக்கூடிய அனுபவத்தில் அடையக்கூடிய அந்த ஞானஸ்கந்த அனுபூத்தி ஆனந்தத்தை எப்படி சொரைக்க முடியும் அதுதான் சொல்கிறார் எப்படி சொல்ல முடியும் சொன்னார் அவ்வாறு அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது அனுபவத்தில் அடையக்கூடிய ஞான ஆனந்த இன்பத்தை சொல்கிற வார்த்தைகள் கிடையாது அவரவர்கள் தத்தனுடைய அனுபவத்தில் தான் உணர வேண்டும் நெருப்பில் கை வச்சுன்னா அவனுக்கு தான் தெரியும் கஷ்டப்படுவான் ஜலத்தை கை வச்சா அவனுக்கு தான் தெரியும் அது மாதிரி அனுபவம் பார்க்க வந்து காட்சி காட்சி பொருள் ஞாத்திரு ஞானம் கேயம் இப்படி எல்லாத்தையும் கடந்தது அதாவது திருப்படின்னு சொல்வார்கள் அந்த திருப்படியெல்லாம் கடந்த இடம் அது அப்போது ஞானாகாரத்தினோடு நேயமற்ற ஞாத்துருவும் நழுவாமல் நழுவி நிற்கும் ஆனாலும் இதன் பெருமை எவர் எவருக்கு ஆறு சொல்லுவார் அதுவானால் அது ஆவர் அதுவே சொல்லும் தாய்மானவர் சொல்லுது தாய்மான சக்தியா இருக்கும் பார்க்கணும் மாணிக்கவாதம் சொல்ல திருவுந்தியார்லாம் எங்கன் இறந்தது என்ற சொல்லுகேன் அங்கன் இருந்து இருந்ததென்று உந்தி அறியும் அறிவதென்று உந்தி இப்படி சொல்றார் அதே சொல்றது நில முகத்திற்கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கொண்டு காண்பதே ஆனந்தம் மகக்கு தாய் தன் மனாலனுடன் ஆடிய சுகத்தை சொல்லென்றார் சொல்லுமா எங்கனே இந்த விஷயம் புரியும் சொல்ல வேணாம் வணக்கம் திருமந்திரம் அப்படி முருகவேளான கந்த கடவுள் உணர்த்தின ஞான அபூத் அனுபவத்தின் நிலையும் ஞான அனுபவத்தின் நிலையும் ஞான ஆனந்த அனுபவத்தின் நிலையும் அனுபவித்து உணரலாம் தான் உரையால் வாக்கால் ஏதாலையும் சொல்வதற்கு தரம் அன்று முடியாது ஞானஸ்கந்தார்ப்பணமத்துவம் வெற்றேன் முனல் கரோரா